வணக்கம் நண்பர்களே நற்றினை நேரிப்பட்டு கதை செல்லும் நீதிப்பகுதி இருநூற்றி இருபத்தி ஒன்பதை வழங்குவது சென்னை அரவிந்த் அனைவருக்கும் இனிய உலக மாற்றுத்திறனாளிகள் தின நல் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் மிக முக்கியமான செய்தி மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகளை இங்க நிறைய பேர் இருக்கும் எல்லாருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை ஐயோ எனக்கே இந்த புலன் வேலை செய்யல எனக்கு மட்டியே இந்த பிரச்சனை நான் என்ன பாவம் பண்ணேன்னு ஆண்டவன் என்ன இப்படி படைச்சிட்டான் நாயே இந்த சமுதாயத்தால் ஒடுக்க ஒதுக்கப்படுறேன் கல்யாணாதவங்களுக்கு என்னையே இப்படி உலகமே ஒதுக்குது என்ன யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க என்னை மட்டும் இப்படி பார்க்குறாங்க கேவலமாக பார்க்குறாங்க எனக்கே அந்த வேலை கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு என்னை மட்டும் இப்படி ஆண்டவன் படைச்சிட்டான் உங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் இதே எல்லா புலங்களும் சரியா இருக்கிற எல்லா வாழ்க்கையில் அடிப்படை தேவைகள் நம்ம எதிர்பார்க்குற எல்லாமே அமைஞ்ச பல பேருக்கும் இதே பிரச்சனை தான் இருக்கு அத நான் பல பேர்ட்ட பலதட்ட பல தடவை பார்த்து உணர்ந்துருக்கிறேன் எல்லாமே அமைஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும் அவங்களும் நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கோம் நம்ம தனிமையில் இருக்கிறோம்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால் பிரச்சனைன்றது எல்லாருக்கும் இருக்குது எப்படி வழக்கம் போல் எல்லோரும் சொல்லுவாங்களே ஒரு கரிய பூமி அழுத்தி அழுத்தி அழுத்தி அழுத்தி எப்படி கோடிக்கணக்கான வசங்களை அதை ரொம்ப கஷ்டப்படுத்தி வைரமாக மாற்றுதோ அதே மாதிரி தான் பிரச்சனைகள் நம்ம நோக்கி நம்மளை மட்டும் இல்லை மாட்டுத்திறனர்களை மட்டும் இல்லை எல்லாரையும் போட்டு பாடாகப்படுத்துகிற பிரச்சனை பிரச்சனை இல்லை நம்மளை பட்டை தீட்டி வைரங்களாக மாற்றும் அருமையான ஆண்டவன் படைத்த அருமையான கருவிகளாக அதை என்னைக்குமே அதை கருதணும் பார்க்கணும் என்ன மாமா நீங்க மத்தவங்களுக்கு செய்தி சொல்றீங்களா இல்ல உங்களுக்கு நீங்களே செய்தி சொல்லிக்கிறீங்களா நல்ல சந்தையன் தான் எனக்கும் சேர்த்துதான் வச்சுக்கோயே எல்லாருக்கும் அந்த கவலை இருக்கதான் செய்யணும் சோ ஹேரி பாட்டு கதையில ஹேரி மிக ஆபத்தான முடிவெடுக்கிறான் எப்படியாதுன்னா அந்த லாக்கெட் அம்பேத்கர் தான் இருக்கா இல்லையா இல்ல எங்க பேருக்குன்னு நான் கண்டுபிடிச்சாவணும் அதுக்கு நான் மினிஸ்ட்ரிக்குள்ள போயே ஆகணும்னு ரொம்ப ஆபத்தான முடிவு எடுக்கிறான் அவனுக்கு உலகத்திலேயே மிக ஆபத்தான இடம் மினிஸ்ட்ரி தானே தெரியும் ஹர்மியானி எவ்வளவு அட்வைஸ் பண்றான் நான் இன்னும் தெளிவா பிளான் பண்ணலனு நீ மாச கணக்கா வாழ்க்கை ஃபுல்லா பிளான் போட்டேதான் இருப்பேன் ஹாரி கிண்டல் பண்ணி நான் போயே தேரணும்னு ஒரு பக்கம் சொல்றான் இன்னொரு பக்கம் வாழ் மூட்டியே கிரகர வீச்சை தேடி போயிட்டு இருக்கான் இருக்கிற இடத்து இருக்கிற இடம்னு சந்தேகப்படுற எல்லா இடத்துக்கும் போய் போய் அங்க அகப்படுற எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கானே கிரகவர் வீச்சு ஒரு பழைய வான்ண்டு மேக்கர் மந்திரக்கோள்ல ஏதோ அவனுக்கு சந்தேகம் இருக்கு அன்னைக்கு இரவு என்ன அறியாம என் மந்திரக்கோள் அவனை தாக்கி வெண்டுதே அதுக்கான ரகசிய தறியதான் இப்படி துடிச்சுட்டு இருக்கிறான் ஆலி ஒன்றுக்கே தெரியாத அந்த ரகசியம் என்ன நிச்சயமா அந்த மந்திரக்கோள் என்னோட சக்தியால வேலை செய்யல தானா தான் செயல்பட்டது அப்படின்னு ஆனித்தனமா நம்புறான் நாளைக்கு மினிஸ்டிக்கு கிளம்புறான்னா நைட் எல்லாம் அவனுக்கு தூக்கமே இல்ல இதே எண்ணம் எப்படி இந்த மந்திரக்குள் வேலை செய்து இதை வாழ்டு கண்டுபிடிக்க முடியாம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரகசியமா இருக்க என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கான் இந்த செவரஸ் நீர்ஸ் ஹெட் மாஸ்டர் இந்த பசங்களை எப்படி பாடுபட போறீங்க அப்படின்னு ரான் கேட்டோன்னே அசோய்யோ நான் மறந்துட்டேன் அப்படின்னு அருமே நீ வேறமும் வர்றா ஏ என்னடி வர்ற அப்படின்னு ரான் நீங்க கொன்னேட்ல வர அப்படின்னு சொல்லி கொன்னேட்ல ஒரு போர்ட்ரேட்டோட வரா ஏ மண்ணுங்கசோட போர்ட்ரேட்டையும் எடுத்துட்டு வர அவர் தூதராடும் போட்டோ இருக்கு இங்க ஒண்ணு இருக்குல்ல ஆமா அந்த போட்டோல இருக்கவங்க செத்தவங்க தாங்களோட போட்டோ இங்க இருக்கவங்களாம் ஈஸியா டிராவல் பண்ணி அங்க வேவு பார்க்க தகுதி உள்ளவங்க அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கு ஆனால செவரஸ் மண்ணுங்கசூஸ் பண்ணுவான் நம்ம இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்றோம் என்னென்ன பிளான் பண்றோன்னு இதை வச்சு விட்டு கேட்க சான்ஸ் இருக்கு அதனால இந்த போட்டோ இனிமேல் இங்கதான் இருக்க போது அப்படின்னு அந்த கல்யாண வீட்டுல இருந்து தச்சு வரும்போது ஹரிக்கு ரான்கு தனக்கு தேவையான உடைமைகள்லாம் இந்த பேக்ல வச்சாலோ அந்த குட்டி ஊண்டி பேகா அந்த மாயாஜால பேக்ல போட்டு வச்சிட்டான் இனிமேல் செவரஸ் நேப்ஸ் மண்டுங்க பிளச்சர் எங்கேயாவது உழவு பாக்கான்ச்சானா அவனுக்கு தெரியிற ஒரே இடம் இந்த பேகோட உள் பக்கம் தான் அப்படின்னு அருமையானி சொல்லிட்டு அப்பா நிம்மதியே தூங்கலாம் இந்த கழுத வர இதுல மினிஸ்ட்ரிக்கு போகாதே போகாத சொன்ன கேட்க மாட்டேங்குது நான் கொஞ்சம் தூங்கி நிம்மதியே தூங்கி எந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹர்மியானி படுத்துட்டா மறுநாள் வெகு சீக்கிரமா கிளம்புறாங்க அவங்க பிளான் பண்ண மாதிரி மினிஸ்ட்ரி ஆட்கள் வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அமைச்சகத்துக்குள்ள இருக்கணும் நம்மளோட மாயப்பூர்வை மூணு பேரையும் மறைச்சு கொண்டு போக முடியாது வெளியே டட்டிட்டு அப்படியே கழுது கண்களால பாத்துட்டே இருக்காங்க ஆனால் நான் சொன்ன பிளான் படியே போவோம் மூல நானும் நானும் ராணும் போறோம் அதுக்கப்புறம் உன்ன கூப்பிட வரோம் சொன்னதை செய்வியா இல்ல நான் பாதுகாப்பு இருக்கணும்னு நீங்க விட்டு போயிருவியா வந்து தொலை ரண்டா ஏ சந்தையட்ல மூல எங்களை நம்பு அப்படின்னு அர்மையானி சொல்லிட்டு அவ்வளவு ராணுவம் ஃபஸ்ட்டு மாயப்பூர்வைக்குள்ள புகுந்து டிசாப்பரேட் ஆகிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அர்மையானி மட்டும் திரும்பவும் மாயப்பூர்வை எடுத்துட்டு வரா உம் வேணா டிராப் பண்ணிட்டேன் நீ சந்தேகப்பட்டது மாதிரி இல்லாம உன்னை கூப்பிட வந்துட்டே வா போலாம் அப்படின்னு ஹேரி ஹர்மியானி ஹேரியை கூட்டி தன்னோட மாய போர்வைக்குள்ள ரெண்டு பேரும் உள்ள நுழையிறாங்க ஹர்மியானி கையை பிடிச்ச உடனே தன்னோட ஆப்பரேஷன் திறமைய ஹர்மியானி யூஸ் பண்றான் ஹேரிக்கு அதே பழைய உணர்வு தன் ஏதோ ரப்பர் ட்ரூப் குள்ள டியூப் குள்ள போட்டு அழுத்தி பிடிச்சிட்டு போற மாதிரி மூச்செல்லாம் பிடிக்குது இந்த ஆப்பரேஷன் களை எவ்வளவு தடவை டிராவல் பண்ணாலும் இதே உணர்வா அந்த பயனை முடிஞ்சொடனே மினிஸ்ட்ரியோட பக்கத்துல ஒரு சந்தில் போய் நிற்கிறாங்க வழக்கம் போல போன வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மினிஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்ச மாதிரி ஒரு டெலிஃபோன் பூத்துக்குள்ளமா மூலமா ஈஸியாக நுழையிற வழி இல்லைன்றத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த மாதிரி பல பாதுகாப்பு வழிகள்லாம் உருவாக்கியிருக்காங்க யார் நுழையக்கூடாது போட பாவிகளா என்ன ஆபத்தானவன் நான் ஈஸியாக நுழைஞ்சிருக்கூடாதுன்னு எனக்கு எதிராக பாதுகாப்பு வளையங்கள்லாம் உருவாக்கியிருக்கீங்களா ம் ஹரி நம்ம பிளான் பண்ண மாதிரி இந்த கதவை தொடர்ந்து உள்ள நிக்கிறோம் ஓ இந்த அஞ்சு நிமிஷத்துல முதல் எம்ப்ளாயி வந்துருவாங்க அதுவும் வழக்கமா நான் டெய்லி பாத்திருக்கேனே அவாதான் வருவா அவ்வளவு நம்ம அட்டாக் பண்றோம் அப்படின்னு ஹெர்மியானி சொல்றான் ஆமா ஆமா அப்படின்னு ஒரு கதவுக்குள்ள கதவை திறந்தடே பதுங்கி நிக்கிறாங்க கதவு வழக்கமால பூட்டின மாதிரியே தெரிகிற மாதிரி மாய சக்தியால ஹெர்மியானி மாத்தி வச்சிருக்கா அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்டானே மினிஸ்ட்ரியோட முதல் எம்ப்ளாயி ஹெர்மியானி எதிர்பார்த்த மாதிரியே தன்னோட வீட்டுல இருந்து இங்க ஆபரேட் ஆகி வந்து இந்த இடத்த கற்பனை பண்ணி வந்து டக்குன்னு வந்து இறங்கி நின்னா அவ நின்னு கொஞ்ச நேரம்தான் நிம்மதியா காத்த சுவாசிச்சா டக்குன்னு ஒரு மந்திரக்கோள் முளைச்சது அப்படின்னு ஹர்மியானி சத்தம் போட்டனே அப்படியே டக்குன்னு முன்னாடி சாஞ்சு விழுந்துட்டா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மொபால்டா ஹார்ட் வந்துட்டாங்களே சூப்பர் சூப்பர் நல்ல தந்திரம் செஞ்ச சீக்கிரம் எழுத்துட்டு போய யாராவது பாத்துட்டு போறாங்க அப்படின்னு கீழே விழுந்தவள அப்படியே தர தரத்தர உள்ள எழுத்துட்டு போறாங்க அவளோட மண்டில இருக்கிற ரெண்டு மூணு முடிய பிச்சு பாலிஜி போஷனுக்குள்ள போட்டு ஹர்மியானி குடிக்கிறாபால் ஹர்மியானி மாறிட்டா அவள ஒரு குடனுக்குள்ள பக்கத்துல போட்டு அடைச்சிருக்கிறாங்க நம்ம வேலையை முடிக்கிற வரைக்கும் மயக்கத்துல தான் இருக்கணும் இருப்பா அது பிரச்சனை இல்ல உம் வேற யார் வராருன்னு பாப்போம் அப்படின்னு ஹர்மியானி மஃபால்டா ஹாக்கர் உருவத்துல மாறி பேசுறா மிச்ச ரெண்டோரும் ராணும் ஹாரியும் இந்த மாய போறவைக்குள்ளே இருக்காங்க ஹர்மியானி மட்டும் உருவம் மாறினால தைரியமா வெளியே நிற்கிறா இன்னொரு உருவம் இன்னொரு பையன் டக்குன்னு பறந்து வந்திருக்கிறான் ஏ மஃபால்டா என்ன நீ இன்னும் மினிஸ்டிக்குள்ள போலையா என்னப்பா என்ன போயிட்டு தான் நீ எப்படி இருக்க சொல்றது வாழ்க்கையும் சரியில்லை நேரமும் சரியில்லை ஆட கொஞ்சம் உட்காருப்பா உட்காரு ஏன் வேலைக்கு போனேன் இருக்க யோ அவசரமா நிறைய வேலை இருக்குமா இருப்பா என்ன ஒண்ணு பிரச்சனை நீ பொறுமையா சொல்லு ஓயோ இன்னும் மூஞ்சு இப்படி மாதிரி இருக்கு இவ்வளவு டயடா இருக்கு தூங்கல நீ சரியா ஆமாமா ஆமா என்னமா செய்யுது நிம்மதியே இல்ல வீட்லயும் நிம்மதி இல்ல மினிஸ்ட்ரியிலயும் நிம்மதி இல்ல இந்தா கொஞ்சம் தலைவலிக்கு மைக்ரைன் தலைவலிக்கு கொஞ்சம் மாத்திரை போட்டுக்கோ இந்தா இந்த அப்படின்னு ஹர்மியானி அதெல்லாம் எதுக்குமா அது போட்டாலும் நீ கொஞ்சி போடுன்ற போடு போடு உணவு மேல நான் எவ்வளவு அக்கறையா சொல்றேன் நான் சொன்ன கேட்க முடியா அப்படின்னு ஹர்மியானி மஃபால்ட்டா உருவத்துல சொல்றான் சரி மஃபால்ட்டா கொடுக்குற அப்படின்னு மாத்திரையை சாப்பிட மாத்திரையை சாப்பிட்ட விதத்துல ஹர்மியானி ஏதோ மாய விஷத்து ஏத்தனால என்னன்னு தெரியல பயங்கரமா வாந்தி இருக்க ஆரம்பிச்சான் இருக்கும் போதே அவன் தலையில இருந்து புடுங்கி தன்னோட பாக்கெட்ல போட்டுக்கிட்ட அருமியானி பாத்து பா பாத்து நைட் உடம்பு முடியல சீக்கிரம் சீக்கிரம் நீ ஆப்ரேட் ஆகி ஹாஸ்பிட்டல் போ பாத்து பாத்து அவனை பிடிச்சு நிலை நிறுத்தி வைக்கிறா தன்னோட ஆபரேஷன் வந்துடு யூஸ் பண்ணியவன் அந்த இடத்த விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு காணாம போயிட்டான் அப்பா கொஞ்சம் விட்டா என் ட்ரெஸ் வாங்கி எடுத்துருப்பான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருப்பா மாத்தறதுக்கு சீக்கிரம் இந்த முடி எடுத்துட்டு போய் குடி அப்படின்னு அவன்கிட்ட இருந்து பிடுங்கின முடி எடுத்துட்டு போய் அப்படியே பாலிஜிஸ் போர்ஷன்ல போட்டு ரான் குடிக்கிறான் ஆமா இவன் பேர்னமா அவன் பேர் எனக்கு தெரியும் சீக்கிரம் குடி குடி நீ மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் தன்னோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறத உணர்றான் ஹலோ மபால்டா ஹேரி மட்டும் மந்திர கொள்ள அடியே மாயப்போர் வைக்கல அப்படியே இருக்கிறான் ஓம் பேரின் மேல் வெல்கம் அப்படின்னு ஹெர்மியானி சொல்றான் உம் சரி ஹாரி நீ இங்க இரு இங்க எவனும் இந்த மாதிரி வரமாத்தில நாங்க வேற இடத்துல போய் இவளவு முடிய பிச்சுட்டு வரோம் சரி சரி அப்படியே ஹாரி அப்படியே குழப்பத்துலயே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நிக்கிறான் கொண்டே ஹெர்மியானி ராணு கொஞ்சம் மூக்கடிபட்டுச்சு அதனால அவக்கு குடி சீக்கிரம் வீட்டுக்கு போவான் ஹாரி இந்தா சீக்கிரம் பாலிச்சா குடி அப்படின்னு ஹெர்மியானி குடுக்குறா ஓன் பேர் இனிமேல் ஐயோ பேர் கேட்க மறந்துட்டேனப்பா சரி சரி கண்டுபிடிச்சிடலாம் விடு விடு அடி யாரி சொல்லிட்டே குடிக்கிறான் வழக்கத்தோட ரொம்ப ஹைட்டா ஆறுறான் மாறுறான் மூணு பேர் உருவ மாறியாச்சு இப்ப நம்ம போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் நடந்து போறாங்க அந்த தெருவில் ஒரு இடத்துல லேடிஸ் நுழைய இடம் ஜென்ஸ் நுழைய இடம் இருக்கு ரெண்டு பேரும் இந்த வழியா போங்க நம்ம உள்ள போய் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போரா ஓ ரான் நான் மறந்துட்டேன் ரெண்டு ஐடி கார்டு வச்சிருக்கான் உன் பேர் மேல்காம் இல்ல கேட்டர்மோல் இப்பதான் கண்டுபிடிச்சேன் சரியா ஓ சரி சரி சரி சரி சரிமா இனிமேல் ஒண்ணு யார் கேட்டர்மோல் உள்ள கூட்டாலும் ஒழுங்க தெரிஞ்ச வாரி திரும்பி பாரு சரியா அப்படின்னா சரிங்க மஃபால்டா ஹாஃப்காக் உங்களே எப்படிதான் கூடுவேன் அப்படின் சொல்றான் ரெண்டு பேரும் ஜென்ஸ் வழியில உள்ள போறாங்க எல்லாம் டெஸ்ட் பண்றாங்க டெஸ்ட் பண்றாங்களே ஹலோ மிஸ்டர் ரன்கான் எப்படி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கேன் ஹாரி சொல்ற அப்ப நம்ம பேரு ரன்கான் வாங்க வாங்க கட்டுறமோல் நீங்க எல்லாம் தெரிஞ்சாலும் தான் உங்களை டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கீங்க டெய்லி உயிர் எடுக்கிறாங்க டெஸ்ட் பண்ணு டெஸ்ட் பண்ணு என்ன பெருசு ஹாரி ஹெர்மியனி நானா வந்துட போறாங்க இவங்களுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு டெஸ்ட் பண்றீங்கலாம் புலம்பிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஹாரி அப்படியே சிரிச்சுட்டே உள்ள போறான் ஏ இது நடது டாய்லெட் தனி மாதிரி இருக்கு இதுக்குள்ளேயே உள்ள போகணும் உடம்பெல்லாம் நினைஞ்சிருமேப்பா இரு இரு இதெல்லாம் ஒன்றும் இருக்காது இந்த மாதிரி பூசாவரவன் பயந்து நின்ன அவனை அரெஸ்ட் பண்றக்காத வச்சிருப்பாங்க அது ஒன்றும் நம்மளை நினைக்காது நீ வேணப்பாரு அப்படின்னு ஹாரி ஐரியமா ஒரு ஃப்ளஷ்மர் இருக்கிற இடத்துக்குள்ள உள்ள விளையிறான் டக்குன்னு அங்கிருந்து வெளியே தள்ள போடுறான் பார்த்தா மினிஸ்ட்ரிக்குள்ளே வந்து நிற்கிறான் சுத்தமா நினையில நான் சந்தேகப்பட்ட சரியா போச்சு எவனா பூசா பார்த்தா ஷாக் ஆவான்றதுக்காக வச்சிருக்காங்க அப்ப அவனை பிடிச்சிருலான்னு நாங்க எதுக்கு மரமாட்டோம்ல அப்படின்னு ஹாரி தானே தானே பாராட்டிக்கிட்டு நிக்கிறான் ராணும் கட்டுற மொழி விதத்துல பின்னாடி வந்து நிக்கிறான் ஹர்மியானி வந்து நிக்கிறான் ஹலோ ஹலோ வந்தாச்சா நம்ம கூட்டத்தோட கூட்டமா கலந்துர வேண்டியதா அப்படின்னு ஹர்மியானி எல்லாம் ராணி ஹாரி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போறாங்க கேட்டுறபோல் முடையா அப்படின்னு ஒரு குரல் கேக்குது ரான் யார நம்மளை கூப்பிடுறதுன்னு அப்படி திரும்பி பாக்குறான் சிவனா இவன் டெத்திட்டு என் ரூம்ல மழை பெய்யுது மழை பெய்யுது எவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கேன் ஒழுங்க வந்து ரிப்பேர் பண்ணியா போய்த்துக்காரோ வேலை செய்ய ஒழுங்கா சரி பண்றேன் சார் சரி பண்றேன் கண்டிப்பா சாரி கொஞ்சம் உடம்பு சரியில்ல அதான் லேட் ஆயிடுச்சு உடம்பு சரியில்ல உடம்பு சரியில்ல இதே டெய்லி நொண்டிச்சாக்கா சொல்லிட்டேரு உன் பொண்டாட்டி இன்னைக்கு ஏன் விசாரணைக்குள்ளதான் இருக்கிறா அவ உயிரோட திரும்பி வரணும்னா நிச்சயமா ரூமை இன்னும் அரமண்ல சரி பண்ற இல்ல உன் பொண்டாட்டி என்னவான்னு எனக்கே தெரியாது அவ மட் பிளட்டுன்னு ஏற்கனவே சாக்கல ரத்தம் நான் ஏற்கனவே அவ வெளியே வரணும்னா இன்னைக்கு நீ ஒழுங்கா ரூமை கிளீன் பண்ணிக்கிற சா சா சரி சரிங்க சரி சார் நான் நான் பண்றேன் அப்படின்றான் வேகமா வர்றான் அடப்பாவி மூணு சேர்ந்து பிளான் பண்ணி வேலை செய்வான்னு பார்த்தா இவன் அதுக்குள்ள பிரிச்சு விட்டானே ரான் வேகம் ஓடுறான் ஹர்மியானி ரான் அவங்களுக்கு பின்னாடியே போய் லிஃப்ட்ல ஏறாங்க என்னடி பூசா ஏதோ பிரச்சனையை சொல்றான் ரூம்ல ஏதோ மழை பெய்யுது சரி பண்ணுன்றான் எனக்கு ஒன்னும் தெரியாதே ஹர்மியானி தனக்கு தெரிஞ்ச மந்திரத்துல எடுத்து சொல்லி கொடுக்குறா ஆனா இந்த மந்திரம்ல வேலை செய்யுமா நானும் பிராக்டிக்கலா பார்த்ததில்லப்பா ஏதோ ரூம்ல பார்த்துருக்கேன் புக்கில் சரி ட்ரை பண்ணி பாக்குறேன் இன்னைக்கு எனக்கு சங்குதான் போல அப்படின்னு ரான் இறங்கி ஒரு ஃப்ளோர்ல இறங்கி போறான் ஹாரி ஹர்மியானியும் லிஃப்ட்ல இருக்கிறாங்க அடுத்த ஃப்ளோர்ல லிப்ட் நின்னு துறந்த உடனே நாலு பேர் நிக்கிறாங்க நாலு பேர்ல ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறாங்க மிச்ச ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரை பாக்குறாங்க ஒருத்தி அப்படி ஆமா போல மூஞ்ச வச்சிருக்கா குள்ளமா இருக்கிறா பயங்கரமா நகையெல்லாம் போட்டு நிக்கிறா மிஸ் வாங்க வாங்க வாங்க வாங்க மா உங்களதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் சொன்ன மாதிரியே வந்துட்டீங்களே பாருங்க மினிஸ்டர் நல்ல சமயத்துல வந்தாங்க நல்ல சர்வெண்ட் மினிஸ்டர் அப்படியே பாக்குறாரு வாங்க வாங்க நல்லதா போச்சுங்க இன்னைக்கு பத்து பேர் நம்ம விசாரிக்கணும் பத்து சாக்கட ரத்தங்களை விசாரிக்க வேண்டியிருக்கு இவ இருந்தானா நல்லா ரெக்கார்டு கீப்பிங் நல்லா பண்ணுவா அதுக்கு நல்லா யூஸ் ஆவா நல்ல சமயத்துல வந்த மஃபால்டா வா வா இங்க வா என் கூட வா அப்படின்னு இழுத்துட்டே போறா ஹாரிக்கு நல்லா தெரியுது விசாரிக்கிறாரா நம்மளை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க விசாரிச்சாங்களே அந்த கடைசி கீழ் ஃப்ளோர் டஞ்சன் கூப்பிட்டு போவா போல ஐயோ நான் எப்படி போவேன் எப்படி பிளான் பண்ணுவேன் அப்படின்னு ஹேரி யோச்சிட்டே இருக்கிறான் வாங்க வாங்க மிஸ்டர் ரன்கோன் நீங்க எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு எந்த விஷயமா வந்திருக்கீங்க உதவி பண்ணியிருக்கேன்னா உம் உங்களால எவ்வளவு சாக்கட ரத்தங்களை பிடிச்சு தண்டிச்சு சாவடைச்சிருக்கிறோம் வாங்க வாங்க நல்ல வேலை செய்றீங்க மிஸ்டிக்கு இன்னைக்கு எந்த விஷயம் ஆத்தர் வீஸ்ல சும்மா பார்த்து பேசலான் அந்த ஓ அந்த நாய் வேலை நாய் வேலை ரொம்ப பியூர் பிளட்டு சுத்த ரத்தம் சொல்லி தப்பிச்சுட்டு இருக்கான் ஆனா நிறைய சாதா மக்களோட பேசி தொடர்பு வச்சிருக்கான்ப்பா அவன் மேல இன்னைக்கு ஏதாவது குறை கண்டுபிடிச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஹம் அவன் அரஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது காரணம் வேணும்ப்பா ஏதாவது கண்டுபிடிச்சு அவனை பிடிச்ச கூட ஏதாவது ஆதாரத்தோட கையும் குழம பிடிச்ச என்கிட்ட கூடு சரியா நிச்சயமா செய்யறேன் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹேரி போகிறான் ஐயோ எனக்கு முற்றிலும் விபரீதமான வேலைகளை செய்கிற ஒருத்தரோட உருவத்துக்கு மாறிட்டேனே அப்படின்னு ஹாரி புழம்பிட்டே லிஃப்டில் திரும்பவும் போகலாமான்னு வச்சுக்கிட்டே இருக்கிறான் சரி இந்த ஃப்ளோரில் இருக்க ரூம் எல்லாம் பார்ப்போம் அம்பேட்ஜோட ரூம் எல்லாம் கண்டுபிடிக்கணுமே அவள் எப்படியும் கீழே விசாரணைக்கு போயிருக்கா அவள் லாக்கெட்டுன்னா ரொம்ப பத்திரமா வச்சிருக்க சான்ஸ் இருக்கு அவள் கழுத்திலே போட்டு தெரியவா எனக்கு தோணலை ஆனால் ரூமில் தான் இருக்கும் தேடி பார்ப்போம் அப்படின்னு ஹாரி அம்பேட்ஜர் ரூம் எங்க இருக்கு எனக்கு இருக்குன்னு அப்படியே மாயப்பூர் வேலை தன்னை போத்திக்கிட்டு செக் பண்ணிட்டு இருக்கான் ஒரு ரூம்ல எல்லாரும் நியூஸ் பேப்பர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க மந்திர கோலால் அடி பேப்பர் பறந்து பறந்து ஒருமேல ஒண்ணு அப்படியே அடிக்க அடிக்க ரெடி ஆயிட்டு இருக்கு என்னையா அது ஒரே பிரச்சனையா இருக்கு இதை பாரு அப்பாவிகள்லாம் தேடி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்பெல்லாம் போய் சாரி அவ கந்த நாய் காதல விழுந்தாலும் ஏன் அவன் என்ன போற இடத்துலாம் காதலாம் வச்சுட்டா இருக்கா அங்க பாரு அப்படின்னு உலக வேலைக்காரி இன்னொரு வேலைக்காரிட்ட காட்டுறா பார்த்தா அழி எப்படி ஷாக்கில் நிற்கிறான் ஒரு கதவுல அப்படியே மூடியோட கண்ணு மாதிரியே ஒரு உருவம் இப்படியே செதுக்கப்பட்டிருக்கு மூடியோட கண்மாலே எதையோ செஞ்சு வச்சிருக்காங்க ப்ரொஃபசர் டிலோரஸ் அம்பிரிட்ஜ் அரை அப்படின்னு எழுதியிருக்கு ஐயோ இதுதான் அவளோட ரூமா இந்த ரூம்குள்ள நான் எப்படி போறது அப்படின்னு ஹாரி வச்சுட்டே இருக்கிறான் ஆ நம்ம கிட்ட டீகாய்டெட்டினேட்டர்ஸ் இருக்கே இதை வச்சு ஒரு செயற்கையை தீயை உருவாக்க வேண்டியதான் அப்படின்னு அவன் பாக்கெட்குள்ள எடுக்கிறான் அவன் மந்த் மாய போர்வையிலால் மூடி இருக்கிறனால யாருக்கும் எதுவுமே தெரியல அப்படியே இந்த டிகாய் டெட்டினி எடுத்து அப்படியே பத்த வைக்கிறான் அப்படியே இந்த இடம் ஃபுல்லா தீ பத்து தீயா எறிகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படுது அப்படின்னு எல்லாம் எவ்வளவு அணைக்க பாக்குறாங்க அவங்களுக்கு ஒன்னும் அணைய மாட்டேங்குது தீயா எரியிற மாதிரி எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியுது ஆனா தீ சுத்தமா எரியல ஹாரி அந்த குழப்பத்து நடுல அந்த ரூமை தொடர்ந்து உள்ள போறான் அந்த ரூம் குள்ள லாக்கெட்டு இருக்குமா யாரி கண்டுபிடிப்பானா எப்படி அதை அழிப்பான் தொடரும்